நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மில்லட் பேன் கேக் செய்த பொருட்கள் கோதுமை மாவு 2 கரண்டி ராகி மாவு 1 கரண்டி கம்பு மாவு 1 கரண்டி சர்க்கரை அரை கப் உப்பு ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் முட்டை 2, பால் 4 ஸ்பூன் தயிர் நாலு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆஃப் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் கோதுமை மாவு ராகி மாவு கம்பு மாவு இந்த மூணையும் நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு உப் உப்பு கலந்துருவோம் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம் இன்னொரு பவுலில் பால் நாலு ஸ்பூன் ஊற்றிடுவோம் தயிர் நாலு ஸ்பூன் ஊற்றி நல்லா அடிச்சிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதில் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துருவோம் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் அப்புறம் உப் முட்டை நல்லா உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா ஏசன்ஸும் அதில் கலந்துருவோம் நமக்கு என்ன ஏசன்ஸ் பிடிக்கும் அது போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணி அதை பீட் பண்ணுறது இந்த எல்லா லிக்விட் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதில் இந்த மாவு எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஸ்லோவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கலந்து விடணும் நல்லா கலந்துட்டு அதை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு கால் கப் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வெண்ணெய் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் போட்டும் செஞ்சுக்கலாம் ஒரு கால் கப் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற ஒரு பேன் வச்சிடலாம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெண்ணெய் தழவிடுவோம் வெண்ணெய் தழுவிட்டு இதை அந்த மிக்ஸ் பண்ணது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப லிக்விடாக பண்ணிவிடக்கூடாது அதை எடுத்து அதில் அந்த பேனில் ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா வேந்ததும் அதை எடுத்து மேலே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே கார்னிஷிங்கு பவுடர்ட் சுர் போட்டுக்கலாம் இல்லை ஜாம் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு செரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மில்லட் பேன் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்